ாய தோத்வேத்ய கபாணே ஜிராய கிருஷ்ணாய கீதாமிருத்ததுகே நம அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலாக பக்தியினுடைய ஐந்து படிநிலைகளை உபதேசம் பண்ணியிருக்கார் நிர்குணஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளுதல் விஸ்வரூப உபாசனை ஏகரூப உபாசனை கர்மயோகம் பிறகு கடைசியாக நாம் பார்த்தது எப்போவாவது ஒரு நாளாக கர்மபல தியாகம் நிர்குண பக்தி அநேக ரூபக்தி ஏகரூபக்தி கர்மவயோக பக்தி கர்மபல தியாக பக்தி பக்திங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்கோம் இந்த பக்தின்னா என்னங்கிறத சொல்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை இன்றைக்கு சொல்லுவதற்கு முற்படுகிறேன் பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கு பிறகு அர்த்தம் சொல்லுகிறேன் பக்தி என்பது ஜீாத்மாவாகிய நாம் மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நாம் இந்த படைப்பிற்கு காரணமாக இருந்து இந்த படைப்பை காத்து அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஆண்டவன் மீது செலுத்துகின்ற பேர் அன்புதான் பக்தி பக்தி என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது பஜ்ஜ் என்கிற ஒரு வினையடி தாத்துவிலிருந்து தான் இந்த பக்திங்கிற சொல் உண்டாகியிருக்கிறது அதாவது உயிர் உயிருக்கு உயிரான இறைவனிடத்தில் செலுத்துகிற பேர் அன்புக்குத்தான் பக்தின்னு பேர் நாம் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்லி நிறைய பொருள்கள் மீது உறவுகள் மீது சூழ்நிலைகள் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொருள்கள் எனக்கு பிடிக்கும் இந்த மனிதர்கள் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு வரையறைக்குள்ளே குறிப்பாக மனிதர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்துகிறோம் தாய்கிட்ட அன்பு செலுத்துகிறோம் தந்தைகிட்ட உற்றார் உறவினரிடத்துல நண்பர்களிடத்துலாம் நாம் அன்பு செலுத்துகிறோம் இந்த அன்பு செலுத்துறது நமக்கு இயல்பு தான் ஆனால் இதில் அறிவுபூர்வமான ஒரு ஈடுபாடு கிடையாது அதாவது நமக்கு இயற்கையாகவே பிரியம் ஏற்படுகிறது சில பேர் இடத்துல அது எப்படின்னா அவர்களால் நமக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது அவர்களால் நமக்கு சந்தோஷம் ஏற்படுற இடத்துல தான் நமக்கு அவர்களிடத்துல பிரியம் ஏற்படும் எத்த எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரீத்திகி அப்படின்னு ஒரு நியாயம் எங்கெங்கே இன்பம் இருக்கிறதோ அங்கே தான் நமக்கு அன்பு வெளிப்படும் ஆனால் இது அன்புன்னு சொல்லுகிறோமே தவிர ஆராயிஞ்சு பார்த்தா இது பற்றுன்னு தெரியும் அன்புங்கிற சொல் கொஞ்சம் ஆழமானது அறிவு பூர்வமாக நாம் பிறர் பேரில் வைக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு அன்புங்கிறது ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் அந்த உணர்ச்சி அறிவுபூர்வமாக இருந்தால் அது நிலச்சி நிற்கும் இல்லாட்டி பிறர் நமக்கு செய்ய வேண்டியதை செயல் என்ன வெறுப்பு வரும் அன்பை நாம் வித்ரா பண்ணிட்டாலும் வித்ரா பண்ணிப்போம் அப்படியே வித்ரா பண்ணிட்டால் நான் இனிமேல் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்க போகிறதில்லை அப்படின்னா இந்த காலப்போக்கில் நம்ம அன்பை விலைக்கிட்டோம்னா அது அன்பாக இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆனால் வாழ்க்கையில் மனிதன் இன்பத்தின் பொருட்டு பொருளையும் உறவுகளையும் சூழ்நிலைகளையும் சார்ந்திருக்கிறான் அதனால் அதன் மீது அவனுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது ஆனால் காலப்போக்கில் உண்மை விளங்கும் இந்த படைப்பை ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த படைப்பு தலைவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் நிலையான பொருள் நிலையற்ற பொருள்கள் நிலையற்ற சூழ்நிலைகள் நிலையற்ற உடல் உறவுகள் இதெல்லாம் நாம் அன்பு செலுத்தினால் தான் அது முடிகிறது தவறு ஒன்றும் அது தப்புன்னு நாம் சொல்லலை ஆனால் கொஞ்சம் காலப்போக்கில் இந்த உண்மையை புரிஞ்சுப்போம் சிறிது சிறிதாக நம்மளை அறியாமல் அதில் ஒரு பற்று நீங்கும் ஆக இறைவனிடத்தில் தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேஷாய் பராபரமேன் அறுத்தாய் மாணவர் நாம் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு மேலே இருக்கிற கடவுள்கிட்ட தான் நமக்கு அன்பு போகும் அதுக்குத்தான் பக்திங்கிறது பேர் இந்த பக்தியையே நம்ம பல நிலைகளில் பார்க்குறோம் ஆக உலகியல் பொருள்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் அன்பு செலுத்தினா அந்த அன்புக்கு சாதன பக்தின்னு சொல்கிறோம் கடவுளை வழிபட்டு உலகியல் பொருள்களை நாம் விரும்புகிறோம் இது ஏழாவது அத்தியாயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானபக்தின் எல்லாம் படித்தோம் ஆகவே அதை சாதன பக்தின்னு சொல்லுகிறோம் பிறகு கடவுள்தான் எனக்கு வேணும் கடவுளை நினைக்கிறதும் கடவுளை பற்றி புகழ்ந்து பாடுறதும் கடவுளை பற்றி பேசுறதெல்லாம் கேட்கறதுலேயும் நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்பத்தான் அந்த பக்தியினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கலாம் அது நாளொரு மேனையும் பொழுதொரு வளரும் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே இப்படிலாம் மகான்கள் பாடுகிறார்கள் ஆக அந்த உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயேம்பர் அருணகிரிநாதர் இப்படி அன்பு இறைவனே இன்பமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற போது இறைவனிடத்தில் செலுத்துற அன்பைத்தான் பக்திங்கிறோம் அதுக்கு பேர் சாத்திய பக்தின்னு சொல்கிறோம் கடவுளையே குறிக்கோளாக வைச்சிருக்கோம் பொருளை குறிக்கோளாக வைத்து கொண்டு பொருள் உலக வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு அதற்காக செய்யப்படும் பக்தி தவறு கிடையாது இது தாழ்ந்த நிலையில் இருக்கிறது அப்புறம் காலப்போக்கில் இறைவனே இன்பம்னு உணரப்படுகிறார் ஆக இறைவனிடத்தில் வைக்கிற பேர் ஆக பிறகு என்ன தெரியும்னா இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை இறைவன் என் வடிவமாகவே இருக்கிறார் நானே இல்லாமல் இருக்கிறேன் இறைவனுக்கும் எனக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை என்கின்ற தெளிந்த அறிவு நமக்கு ஏற்படும் பொழுது அந்த அறிவே சித்தபக்தி என்று சொல்லப்படுகிறது பராபக்தி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஆகவே பக்தியினுடைய தன்மைகளெல்லாம் நாரத பக்தி சூத்திரம் சாண்டில்ய பக்தி சூத்திரம் போன்ற நூல்களெல்லாம் சொல்லுகின்றன நாரத பக்தி சூத்திரத்திலே ஆழமாக பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே போற்றத்தகுந்த பொருளில் வைக்கின்ற பேரன்புக்கு பக்தி என்று பெயர் பூஜ்ய விஷயேஷு அனுராகா என்று பக்தி சூத்திரம் சொல்லுகிறது போற்றத்தகுந்த பொருளில் வைக்கின்ற இடைவிடாத காதல் அல்லது பேரன்புக்கு பக்தி என்று பெயர் அந்த பக்தியை வளர்ப்பதற்கு கர்மயோகம் செய்யும் பொழுதும் இறைவனையே சார்ந்திருந்து பண்ணுகிறோம் அது கர்மயோக பக்தி என்று நாம் அழைக்கிறோம் கர்மயோகத்தின் மூலமாக ஆண்டவனை வழிபடுகிறோம் பிறகு இறைவனை ஒரு வடிவிலும் பல வடிவிலும் மனதிற்குள்ளே ஆழ்ந்து தியானம் செய்யும் பொழுது அது உபாசனா ரூபமான பக்தி என்று அழைக்கிறோம் அந்த பக்தியை வளர்ப்பதற்கு உபாசனையை ஒரு கருவியாக சாதனமாக ோம் பிறகு தத்துவ ஆராய்ச்சி பண்ணி இறைவனை தவிர ஒன்றுமில்லை என்கின்ற உண்மையை நாம் உணரும் பொழுது அது ஞானபக்தி என்று அழைக்கப்படுகிறது ஞான யோக சாதனையின் மூலம் பக்தி பூர்வமாக பண்ணுகின்ற ஞான யோகத்தின் மூலம் இறைவனை நம் சொரூபமாகவே உணரும் பொழுது அது ஞானபக்தி என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த பக்தியை பற்றி ஓரளவு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வடநாட்டிலும் தென்னாட்டிலும் பல இடங்களிலும் இந்த பாரத தேசத்திலே எண்ணற்ற பக்த மகான்கள் பக்திமான்கள் பக்த பெருமக்கள் எல்லாம் தோன்றி நன்றாக இறைவனிடத்திலே அன்பு செலுத்துகின்ற வழிமுறையெல்லாம் காட்டி நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாம் பக்தி என்கிற விஷயத்தை உணர்ச்சி பூர்வமாக பார்க்காமல் அந்த பக்தியை பற்றிய அறிவுபூர்வமான ஆராய்ச்சியை மேற்கொண்டு பக்தியானது நிலையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் சிந்தித்திருக்கிறோம் அதே பக்தி என்ற சொல்லை பயன்படுத்துகிறோமே தவிர எல்லாவற்றிலும் பக்தி இழையோடி கொண்டிருக்க வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் மனதிலே எப்பொழுதும் ஆழமாக இருக்க வேண்டும் ஒன்று ஆழ்ந்த நம்பிக்கை நம்முடைய பெரியோர்கள் வார்த்தையில் சாஸ்திரத்தில் ஆழ்ந்த ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கையும் அந்த சாஸ்திரத்தினால் சொல்லப்படுகிற ஆண்டவனிடத்திலும் சாஸ்திரத்தினிடத்திலும் அதை சொல்லுகின்ற ஆசிரியர்களிடத்திலும் அந்த உபதேசத்தை கடைப்பிடிப்பதிலும் நமக்கு ஒரு ஈடுபாடு அன்பு இருக்கிறதே அதைத்தான் பக்தி என்ற சொல்லால் அழைக்கிறோம் அது இருக்க வேண்டும் மேலும் தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை நாளை சிந்திப்பதற்கு முற்படலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்